வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா விவாதம் புரியும் போது அறிவை விட நல்ல குணமே விரும்பப்படுகிறது ஆம் விவாதம் புரியும் போது அறிவை விட நல்ல குணங்களே விரும்பப்படுகிறது என்கிறார் தாமஸ் ஆல்வாடிசன்